ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம் பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அற்புதமான பிரகரண கிரந்தத்திலே இந்த ஆத்மபோதமும் வருகின்றது அப்படிப்பட்ட இந்த ஆத்மபோதத்திலே கடந்த வகுப்புகளிலே நாம் பதினான்கு ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்திருக்கிறோம் அதுல இறுதியாக பதினான்காவது ஸ்லோகத்திலே காரண சரீரத்தை பத்தி பார்த்தோம் இந்த காரண சரீரம் தான் நம்முடைய பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கின்ற இந்த ஸ்தூல சூக்ஷம சரீரங்களாக உண்டாவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அப்போ நம்மிடத்திலே உண்டாகுகின்ற இந்த ஸ்தூல சூக்ஷம சரீரங்களுக்கு எது காரணமாக இருக்கின்றதோ அதுவே காரண சரீரம் என்பதாக மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்போ இந்த மனித பிறவியிலே வந்திருக்கின்ற நாம் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு புத்தி சக்தியை மேம்படுத்தி எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு என்று பிரித்து பகுத்து அறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு தன்மை கொண்டவர்களாக இருப்பதினாலே ஒவ்வொன்றையும் நாம் விசாரித்து அறிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நம்மிடத்திலே உண்டாகுகின்ற விவேகத்தினாலே நாம் பிறவா பெருநிலையை அடைய முடியும் அதை விடுத்து வேறு எந்த புறக்காரணங்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த காரியங்களினாலே நாம் எதையும் சாதிக்க முடியாது அந்த காரியங்கள் மீண்டும் மீண்டும் நம்மை இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலேயே சுற்ற வைக்கும் என்பதாகத்தான் மகான்கள் சுட்டிக்காட்டுகிறார் அப்ப இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஆத்மாவை பத்தி பேசுகின்ற ஆத்ம அனுபவம் ஆத்ம போதம் என்பது தன்னைத்தானறிந்து தன்மயமாகி நிற்க மகான்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்ப அப்படிப்பட்ட ஒரு விசாரணத்துல இப்ப நான் யார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதை விசாரணை செய்து பார்க்கும்போது அந்த விசாரணை வந்து புத்தி அளவுல நின்று போகக்கூடாது இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாமே மனித அளவுல ஒரு பெரிய அறிவாற்றலோட இருக்கிறதுனால எதை எடுத்தாலும் சிந்திச்சு அதுக்குண்டான விடைகளை காண துடிக்கிறோம் அப்படி துடிக்கும் போது அதனுடைய இயல்பு தன்மை என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்ள மறுக்கிறோம் அப்ப அதனால இப்ப நான் யாருங்கிற விசாரணத்தை கூட புத்தி அளவுல தான் விசாரிக்க பாக்குறோமே தவிர அதற்கு ஆதாரமான அறிவை நம்ம இடத்துல இருக்கின்ற அற்ப அறிவை வைத்துக்கொண்டு புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இங்கு நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அறிவோடு ஒப்பிட்டு அந்த பேரறிவை நாம் அறிந்து கொள்வது என்பது நம்மை நாம் விசாரிக்கின்ற இந்த நான் யார் என்ற விசாரத்திலே நிகழ்வது புற அறிவில ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினாலே விசாரித்து அறிவது என்பது சாத்தியமாகாது அப்ப அந்த அறிவை வைத்துக்கொண்டு விடை தேடுவதற்கான முயற்சியில் நாம் இறங்கக்கூடாது அப்போ இங்க மகான்கள் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா அந்த தூய அறிவு கிட்ட வந்து எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை எதையுமே புரிய வைக்க வேண்டியதில்லை அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்றது அப்ப அப்படிப்பட்ட அறிவாகத்தான் நான் இருக்கின்றேன் என்று நாம் அறிகின்ற பொழுது நம்முடைய அகங்காரம் இருக்கு இல்லையா தனித்துவமான அகங்காரம் நான் நான் என்கின்ற அந்த ஈகோ அதை நம்ம இழந்து விடும்போதுதான் அந்த பேரறிவு தன்மைகளை நம்ம போக முடியும் அதை இழக்காம நம்ம மீண்டும் மீண்டும் இதே மைண்டுக்குள்ள இருந்துகிட்டு இதே புத்தியை வச்சுக்கிட்டு நான் இதை பண்றேன் அதை பண்றேன் இந்த விசாரணை பண்றேன்னு சொல்லி மனதிலயே பிளே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப இந்த மைண்டினுடைய பிளே என்ன பண்ணணும்னா நம்மளை மைண்ட் லெவல்லயே வச்சிருக்குமே தவிர நம்ம அதற்கு அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையவே அமையாது ஏன்னா நம்ம புறத்துல செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் மேலும் மேலும் மனதை விரிவுபடுத்தத்தான் செய்யுமே தவிர மனமற்ற நிலையிலே அந்த தூய அறிவாக நாம் கூடிய வாய்ப்பை உண்டாக்காது என்று தான் மகாண்டலாம் நமக்கு சுட்டி காட்டுகிறார் அப்ப அப்படி பார்க்கும்போது புற அறிவின் தூண்டுதலினால் வருகின்ற விடைகளை மௌனமாக கவனித்து கொண்டே ஒவ்வொரு எண்ணமும் வரும்போது அதை தொடர முயற்சிக்காமல் அந்த எண்ணம் ஏன் வருகிறது எப்படி வருகின்றது என்பதை விசாரித்து பழக வேண்டும் அந்த எண்ணத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி நம்ம வருகின்ற எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய வெளிப்பாட்டுக்கு என்ன காரணம் என்னுடைய சம்ஸ்காரமா அல்லது நான் இப்பொழுது ஏற்படுத்தி இந்த விவகாரமா அப்படின்னால நம்ம வருகின்ற எண்ணங்களை சிறிது சிறிதாக நம்ம விசாரணை செய்து பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த அஜான எண்ணங்கள் எல்லாம் நமக்கு புரிய வரும் அப்போதான் அந்த அறிவு நமக்கு எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கும் தன்னுடைய சுயத்தை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அப்படி ஒரு நிலை அடையும் போதுதான் மனமற்ற நிலை என்று மகான்கள் சொல்கிறார்களே தவிர இப்ப அந்த மைண்டை வச்சுக்கிட்டே வந்து அது கான்சியஸ் மைண்டா சப்கான்சியஸ் மைண்டா அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாம் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப அந்த மைண்ட்ல இருந்து நம்ம வெளிவரவே முடியாது ஏன்னா இதெல்லாம் மைண்டினுடைய பிளேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மைண்ட் இல்லாம நம்ம போகணும் அப்படிங்கறத நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய முக்கிய சாரமாக நம்ம இங்க பாக்குறோம் அப்ப இந்த பாடத்தை நல்லா உள்வாங்கிறவங்களுக்கு என்ன புரியும்னா இங்க மனதனால எந்த கேள்வி எழுந்தாலும் அது மனதனுடைய எண்ணம் தான் மனதனாலேயே அந்த எண்ணம் எழுந்து மனதே அதை அனுபவமாக்கி மனதே அதை அழிக்க பாக்குது ஆனா அறிவுக்கு இது எதுவுமே தேவையில்லை அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சுயம்பிரகாச அறிவு அந்த அறிவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலே ஒரு ஆனந்தம் இருக்குது இல்லையா எந்த புற விஷயங்களிலும் ஈடுபடாத மனசு அந்த ஒடுங்கி இருக்கும் பாருங்க தூக்கத்தில் அப்போ தூக்கத்தில் ஒடுங்கி இருக்கும்போது உங்களுக்கு இந்த உலக விவகாரங்கள் எதுவுமே தெரியாது எந்த பிரச்சனையும் உங்களை வந்து தாக்காது கடங்காரம் பிரச்சனை இருக்காது நோய்வாய்ப்பட்ட பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்காது எதுவுமே இல்லாமல் நல்லா டீப் ஸ்லீப் தூங்கிட்டு தான் நம்ம ஆனந்தமாக தூங்குறோம் அந்த ஆனந்தம் எப்போ நம்ம உணர்றோம் அப்படின்னா விடுப்பு நிலைக்கு வந்த பிறகுதான் நல்லா உறங்கினேன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஆனந்தமாக உறங்கினேன்னு சொல்றோம் இல்லையா அந்த உறக்கத்தில் உணராத அதை எப்பொழுதும் உணர்ந்து அனுபவிக்க வேண்டுமானால் அந்த உறக்கத்தில் உணர முடியாத அந்த ஆனந்த அனுபவத்தை எப்பொழுதும் உணர்ந்து அனுபவிக்க வேண்டுமானால் இந்த விடுப்பு நிலையில் தான் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று மகான்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த விழிப்பு நிலை ஒன்று மட்டும்தான் நம்மை நாம் யார் என்று அறிவதற்கான விவேக சக்தியை கொண்டதாக இருக்கிறதே தவிர மற்ற இரண்டு நிலைகள் இருக்கிறது அதாவது நிலை கனவு நிலையில வேறொரு உலகத்தை உண்டாக்கி கொண்டு அது ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை ஆழ்ந்த உறக்கத்திலயோ எந்த உலகமும் இல்லை காரணம் என்ன அங்க மனமே இல்லை ஆனா நனவு உலகத்துல மனம் வந்த பிறகுதான் நம்மால் படைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் விரிது இந்த பிரபஞ்சத்துல நான் என்ன மாதிரி இருக்கிறேன் என்ன ஜாதி என்ன படிப்பு என்ன பட்டம் இப்படி ஒரு மாதிரி நம்முடைய எண்ணங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோ ஒரு வடிவத்தை நான் உண்டாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த அபிமானம் என்னிடத்துல எப்படி இருக்கிறது என்றால் இந்த உடல் சார்ந்து மனம் சார்ந்து இருக்குது அவ்வளவுதான் புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினால புறம் சார்ந்து இந்த விஷயங்கள்னால மனசு அதுல சிக்கிக்கிட்டு நான் இப்படிப்பட்டவரை நின்னார் அப்படின்னு சொல்லிக்குது ஆனா சாஸ்திரம் இங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா தனித்துவத்தை நீ இழக்கணும் ஏன்னா இங்க நீ தனியா இல்ல இந்த ஹோல் யூனிவர்சலாவே ஈஸ்வரன் இருக்கிறான் அப்ப அந்த ஈஸ்வரத்தன்மைங்கிறது அந்த பேரறிவனுடைய பெரும் சக்தி மகாசக்தி அதுதான் cosmic cosmic cosmic energy energy science patha, that is called காஸ்மிக் எனர்ஜி எனர்ஜி எனர்ஜி நம்ம இடத்துல தனித்துவமாக பிரகாசிக்கூடிய இந்த புத்தி சக்திக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த காஸ்மிக் மைண்டினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்ப அது எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது நம்ம அனுபவத்துல பாக்குறோம் சூரியன் உதிப்பதும் மறைவதும் கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றுவதும் எல்லாமே ஒரு ரித்தம்ல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா ஏதாவது வேறுபாடுகள் மாற்றங்கள் தெரியுது அந்த பிரபஞ்சத்துலன்னா அதனுடைய வேலையை அது சரியா செய்து கொண்டிருக்கு இயற்கையில படைக்கப்பட்ட எல்லாமே ஒரு ரித்தம்ல இருக்கு ரித்தம்னா அந்த ஒழுங்கு நீதி மாறாமல் இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் மனிதன் மட்டும்தான் அந்த ரித்தம்ல இருந்து வெளியே வரா ஏன் வெளியே வரான் அப்படின்னா அவனிடத்துல கொடுக்கப்பட்ட பகுத்தறிவையே அவன் என்ன பண்றான் தவறாக பயன்படுத்திக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவின் விசேஷத் தன்மையே தன்னை தான் யார் என்று அறிந்து கொள்வதற்கான அறிவுது குறுக்கு புத்திய வச்சுக்கிறான்வர்டுறு புத்தியை வச்சுக்கிட்டு உடலை வந்து உண்மை என்பதாகவும் இந்த உறவுகளை உண்மை என்பதாகவும் இந்த உலகத்தை உண்மை என்பதாகவும் நம்பிக்கொண்டு அதற்கான விசே சுகங்களிலே ஈடுபடுவதற்கான பல அக்கிரமங்களை செய்ய ஆரம்பித்து விடுகின்றான் மனிதன் அதை சாஸ்வரமானது நிலையானது என்பதாக எண்ணிக்கொள்கின்றான் அவனுக்கு புரியல அப்போ அப்படிப்பட்ட மனிதன் விசாரணை செய்து பார்க்கணும் தன்னுடைய வாழ்நாள் எவ்வளவு நான் எவ்வளவு காலம் இருக்க போறேன் இயற்கையினுடைய நீதிப்படி எல்லாம் சரியா இயங்கிட்டு இருக்கும் போது நான் மட்டும் இந்த நீதி மாறி இயங்குறேன் அப்போ இந்த நீதி மாறி நான் இயங்குவதற்கு என்னிடத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவு தானே நான் மற்ற ஜீவராசிகளிலிருந்து மாறுபட்டு காணப்படுகின்றேன் அப்ப இந்த பிரத்யேக பகுத்தறிவின் மூலமா நான் நன்மை தீமைகளையும் பகுத்தறிகிறேன் இந்த பகுத்தறிவு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேக தன்மை மற்ற ஜீவராசிகள் இடத்துல இல்லாத ஒரு பிரத்யேக தன்மை அந்த தன்மை என்னிடத்து இருக்கும்போது நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்னு எல்லாம் விசாரணை பண்ணி பார்த்தா அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா குறுக்கு புத்திலேயே யூஸ் பண்ணுறேன் தேவையற்ற விஷய சுகங்களில் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் அதை வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு மற்றவங்க சொன்ன விஷயங்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு அதுலையே போய் சிக்கிறேன் அப்போ என்ன அது என்னுடைய தனித்துவத்தை இழக்காம நான் மேலும் மேலும் மிகப்பெரிய ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிக்கிறேன் அந்த பாண்ட் மீன்ஸ் எப்படின்னா அந்த காலத்தில் மகான்கள் ஓமானம் சொல்லுவாங்க இப்போ இந்த காலத்தில் வந்து அந்த ஓமானம் தெரியாது நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்களாம் அந்த அந்த காலத்துலாம் வந்து காட்டில் தான் டாய்லெட் போவாங்க இப்போதான் நம்ம டாய்லெட் எல்லாம் கக்குஸ்தல்லாம் வச்சுட்டோம் இப்போ யூரோப்பியன் டாய்லெட் இருக்கு இந்தியன் டாய்லெட் எல்லாம் இருக்கு அன்னைக்கெல்லாம் ஓப்பன் ஸ்ப்ளேஸ்ல தான் உட்காருவாங்களா அப்போ அங்கே ஒரு வண்டு வரும் அந்த வண்டு என்ன பண்ணோம்னா அப்படியே வந்து ஒரு மண்ணை எடுத்து உருட்டிக்கிட்டு அப்படியே அந்த மண்ணை உருட்டி உருட்டி உருட்டி அந்த மண் உருண்டையே பெருசு பண்ணிக்கிட்டே போகும் அந்த வண்டை நம்ம கவனித்து பார்த்தோம்னா ஒரு சிறிய மண் உருண்டைய மிக பிரம்மாண்ட மண் உரண்டையாக மாற்றி உருட்டிக்கிட்டு அதனுடைய சக்தி கேட்டுற மாதிரி பெருசு பண்ணி உருட்டிக்கிட்டு போகும் அதை பார்த்தம்னா ஒரு கோழி குண்டு சைஸ்ல கொண்டு வந்துடும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிறியதாக இருக்கும் அதை கவனித்து வாட்ச் பண்ணோம்னா அந்த வண்டு உருட்டிக்கிட்டு இருக்கிற அந்த மண் உரண்டை அப்படியே பெருசு பெருசா பெருசு பெருசாக மாறி மாறி மாறி அந்த மண் உரண்டை வந்து ஒரு கோழி குண்டு சைஸில் செஞ்சு உருட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும் அப்ப இதை கவனிச்சு பார்க்கும் போது ஒரு சிறிய மண்ணுரண்டைய ஒரு பெரிய மண்ணுரண்டையா மாத்தி உருட்டுகின்ற வேலையை அந்த வண்டு செய்து பாத்தீங்களா அது மாதிரி மனிதன் மனதிலே இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த புற விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு விவகாரங்களிலே விஷயங்களை போட்டு மனதிலே உருட்டி கொண்டிருக்கிறான் அப்ப இந்த உருட்டுற விஷயம் என்ன ஆகுதுன்னா பெருசா ஆகுது மாறுது அப்ப அந்த மண் உரண்ட பெருசாக பெருசாக அதனுடைய பலம் என்ன ஆகும் அதிகமாகும் அப்போ அந்த வண்டு என்ன ஆகும்னா ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு மேலே அந்த உரண்டை பெருசான பிறகு உருட்ட முடியாமல் நின்றுடும் அதுக்கு மேலே வண்டு சின்னதாக இருக்கும் அந்த உரண்டை பெருசாக இருக்கும் அப்போ வண்டு என்ன பண்ணோம்னா இதுக்கு மேலே என்னால் தள்ள முடியல அப்படின்னு விட்டுட்டு போயிடும் அப்போ இது மாதிரி இங்கே மனிதன் என்ன பண்ணுறான் ஏகப்பட்ட விவகாரங்களை வாங்கிக்கிட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டு குப்பைகளை அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை மிகப்பெரிய அறிவாட்டலாக பாவித்து கொண்டு அந்த புற அறிவை எல்லாம் சத்தியமாக நம்பிக்கொண்டு வாழ்கின்றான் அது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு கலாச்சார கல்வியும் நம்ம அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா நம்முடைய பாரத வந்து எப்போ மெகாலி எஜுகேஷன் வந்ததோ அப்பயே நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டோம் நிறைய எஜுகேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம இடத்துல அப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மைண்டு விஷயத்துல போகும்போது நம்ம எங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் இப்போ நம்ம சப்கான்சியஸில் என்ன பதிவு பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை நம்ம கான்சியஸில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் அப்போ இந்த நடைமுறைப்படுத்துகிற விஷயத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஸ்னஸ் மைண்ட்ல அதாவது இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மோட்டிவேஷனுக்காக யூஸ் பண்றாங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னா இப்ப பகவத்கீதை சொல்ற மாதிரி நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய் அப்படின்னு பகவத்கீதை சொல்லும் அஷ்டாவகிரீதை அழகா சொல்லும் உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு அஷ்டாவகிரகீதை சொல்லும் அப்போ மதி எதுவோ அதுவே கதி அப்படின்னா இங்க நம்ம மைண்டில் என்ன மாதிரி விஷயங்களை ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா பிசினஸ்க்காக மோட்டிவேஷனல் மீட்டிங்கில் போய் உட்காந்த உடனே அந்த பிசினஸ் மேனேஜிங் டைரக்டர் இருக்கார்ல எம்டி அவர் அவருடைய பிசினஸ் மல்டிபிளா டர்ன் ஓவர் பண்ணி பல கோடிகளை சம்பாதிக்கணும் நமக்கு ஏதோ லட்சங்களில் சம்பளம் கொடுக்கணும் அதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணுவார் அதுக்குன்னே ஒரு மோட்டிவேஷனல் மீட்டிங் போட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் உட்காந்து பேசும்போது நீ ப அவள்லாம் கார் வாங்கிட்டான் நீயும் கார் வாங்க முடியும் அவன் எல்லாம் கட்டிட்டான் நீயும் பங்களா கட்ட முடியும் அப்ப நீ வந்து பதிச்சுக்கோ என்னால முடியும் ஐ கேன் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லி நீ வந்து உன்னுடைய மைண்ட்ல அதை செட் பண்ணிக்கோ இட் இஸ் பாசிபிள் ஷுர் அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணுவாரு அப்படி மோட்டிவேஷன் மீட்டிங் கொடுக்க கொடுக்க இவன் என்ன பண்ணுவானா அதை கேட்டு கேட்டு என்னாலையும் முடியும் நானும் சாதித்து காட்டுவேன் அப்படின்ட்டு மைண்ட்ல ஸ்ட்ராங் ஆகிறான் இல்லையா அதாவது பினான்சியலா அவன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் மீட்டிங்ல ஸ்ட்ராங் ஆகி அதுல சிலர் சாதிக்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்டவங்க தானே காரு பங்களா எல்லாம் வாங்குறான் அப்ப என்ன ஆகும்னா அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போய் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ஸ்டோரேஜ் பண்றோமோ அதற்கு கேட்டுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறை மாறி நம்ம பணக்காரர்களா வாழ்கிறோம் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல அப்ப நம்ம நல்ல விஷயங்கள் தானே செய்யறோம் அதனால நம்ம பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்துடுது இது ஒரு தப்பா இதை செய்யலாம் இல்லையா அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன சாமியாரா போக சொல்றீங்களா அப்ப எப்படி நான் சாப்பிடுறது எப்படி நான் தூங்குறது எப்படி நான் வாழ்றது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வருது எல்லோருக்குமே வரும் எனக்கும் வந்தது அப்போ இந்த மாதிரிலாம் வரும் அல்ல வராமல் நம்ம எப்படி வாழ்றது இப்போ நம்ம சராசரி மனிதர்கள் தானே அப்போ நமக்கு வந்து தினம் விடிஞ்சா செலவுக்கு பணம் தேவைப்படுது அப்போ ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது குழந்தைக்குட்டி படிக்க வைக்கணும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்போ நம்ம சம்பாதிச்சா தான் சாப்பாடு ஒரு நல்ல துணிமணி வாங்கணும் அப்படின்னா மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் என்ன இருக்குது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்ற தேவைகள் ஃபுல்ஃபில் ஆகணும் ஆனால் நம்ம இடத்துல என்ன பிரச்சனைனா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்ங்கிறது கூட மைண்ட் லெவலில் தான் இருக்குங்கிறது புரியாதனால நம்ம மற்றவர்களை பார்த்து வாழ ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா அதுதான் இங்கே ப்ராப்ளம் இப்போ அவன் மோட்டிவேஷன்ல டெவலப் ஆகி அவன் ஒரு காரு பாங்கலாம் வாங்கிட்டான் அவன் எப்படி வாங்கினா அதுக்காக அவன் என்ன பாடுபட்டான்னு அவனுடைய பேக்ரவுண்டை நீங்க நினைச்சி பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப கடினமாக அதுக்காக வேலை செஞ்சிருப்பான் சும்மா வராது சும்மா வருமோ சுக தூக்கம்னு சிவபோக சாரம் சிவபோக சாரத்தில் இருக்கு அப்போ அப்படி ஈஸியா ஒரு சுகம் வந்துடாது ஈஸியா ஒரு துக்கம் வந்துடாது அதுக்கு பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா அதுல நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கும் அப்ப பணக்காரன் ஆகணும்னா சும்மா பணக்காரனாயிட முடியாது கடுமையான உழைப்பு இருக்கணும் எல்லாத்தையும் திறந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் பணம் பணம் பேய அலையணும் அப்படி அலைஞ்சாதான் பணக்காரன் ஆக முடியும் அப்பதான் அவன் பெரிய ஆள் முடியும் அது மாதிரி இப்போ இந்த மாதிரி உலக விவகாரங்களுக்குள்ள போய் பணம் சம்பாதிக்கிறோம் நம்ம வாழ்றோம் ஆனா அதனால நிறைவாயிட்டமா அப்படின்னா வேற யாரையும் எடுத்துக்க வேண்டாம் விஷயத்துல இவன் கோடி வேண்டாம் அட்வான்ஸ் மொபைல் போன் எல்லாம் அந்த ஓனர் சொல்றாரு ஆனால் இந்த பணத்துக்கு பின்னாடி நான் ஓடி என்னுடைய வாழ்நாளை பூரா இந்த பணம் பணம்னு சம்பாதிச்சு நான் பணத்தை சம்பாதிச்சுட்டேன் அது வந்து நான் இந்த உலகத்தை உண்மை என்பதனால நான் இப்படிலாம் ஓடி இந்த பணத்தை சம்பாதிச்சு இப்போ இப்படி பணக்காரனா மாறிட்டேன் ஆனால் இப்போ நான் இந்த உடலை விட்டுட்டு எங்கே போகிறேன்னு தெரியல ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இப்போ நான் சம்பாதிச்சு இந்த கோடி பில்லியன் மில்லியன் எல்லாம் எனக்கு பயன்படுது ஆனால் இந்த இறப்புக்கு பின்னாடி நான் போகிற இடத்துல இந்த பணம் வராதுன்னு எனக்கு தெரியும் எத்தனை பில்லியன் இருந்தாலும் நான் இந்த உடம்பு விட்டுட்டு போன பிறகு இந்த பில்லியன்ஸ் எல்லாம் கூட வராது அப்போ என்னோட கூட வர்ற மனைவி மக்களும் வரமாட்டாங்க என்னுடைய சொத்து சுகம் மனைவி உற்றார் உறவினர் பெற்ற மகன் பிள்ளை யாரும் வரமாட்டாங்கல்ல அதுதான் பட்டினித்தாருடைய பாடல் சொல்லும் காதருந்த ஊசி வாராது கான் கடைவழிக்கே அப்போ இதுதான் நம்ம மகான்கள் ஆதியில புரிந்து இதெல்லாம் வந்து விவரமற்ற விஷயம் அதனால நம்முடைய அத்தியாவசிய தேவைக்கு நம்ம தர்ம வழியில் சம்பாதிச்சு அதில் நம்ம மனதில் நிறைவாகணும் அவ்வளவுதான் நம்முடைய தேவைகள் என்னவோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் உன்ன உணவு உடுக்க விட இருக்க இடங்கிற விஷயத்தில் நம்ம நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் அவன் காரில் போகிறான் நானும் காரில் போகணும் அவன் பங்களாவில் போறான் நானும் பங்களாவில் போகிறோம் முயற்சி எடுக்கிறதுனால தான் இங்கே நம்ம அதிக எஃபர்ட்ஸ் போட்டு ஓடுறோம் அப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுனால நம்ம அந்த பணத்தை வச்சு என்ன சந்தோஷத்தை கண்டுட்டோம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு நீங்கள் பாருங்களேன் பணம் வச்சுக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரன் வெளிநாட்டுல போய் கோடி கோடியா சம்பாதிக்கிறான் வீட்டுக்காரே இந்தியாவில் பல பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கிறான் இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் நியூஸ்ல பாக்குறோம் அப்புறம் அவள் வந்து கணவன் என்ன பண்றான் இங்கிருந்து அங்க போட்டு தள்ளுறான் ஏன்னா இவன் வந்து ஓரளவுக்கு அவன் பெரிய அமௌண்ட்டை சம்பாதிச்சு வச்சுட்டான் இன்னும் அவங்க இருந்தா நமக்கு இடைஞ்சலாகும் அப்படின்ட்டு அப்ப இது மாதிரி பணத்தை வந்து யாருக்காக அவன் சம்பாதிக்கிறானோ அவர்களே அந்த பணத்தை வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவனை முடிச்சு கட்டிடுறாங்க அவனும் இறந்து போயிடுறான் அப்ப தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கிறவன்லாம் நம்ம கண் கூட பார்க்கறோம் அவ எல்லாம் இல்லாம போயிடணும் அந்த பணத்தை அனுபவிப்பதற்கு அவர்கள் இருப்பதில்லை அப்ப இதெல்லாம் விசாரிச்சு பார்க்கும் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம வாழ வேண்டாம் சொல்லுங்க வாழ்க்கை வாழ்வதற்கு தான் சொல்லுது ஆனா அந்த வாழ்க்கையை விவேகத்துடன் வாழ வேண்டும் அது சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோரேஜ் பண்ற அளவுக்கு இங்க ஒண்ணுமே தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இங்க நமக்கு தேவையில்லை நம்ம மனமற்ற நிலையில அந்த அறிவா பிரகாசித்துக் கொண்டிருந்தாலே நம்ம என்னவா மாறுவோம் அப்படின்னா இந்த தனித்துவத்தை இழந்து இந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வரும்போதுதான் நமக்கு இந்த உடல் மேல இருக்கிற அபிமானம் போகும் இப்ப நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் நான் இந்த தனித்துவமான உடல் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் இந்த உடல்ல தேவையான உடைகளை நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா அலங்காரம் பண்ணணும் நல்லா சாப்பிடணும் நல்லா பங்களாவில் இருக்கணும்னு ஆசைப்படுது ஆனா அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அதே பங்களாவில் இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்லும்னா நான் தான் அந்த பங்களாவில் இருக்கிறேன் ஆனந்தமா இருக்கிறேன்னு சொல்லுவோம் அதுதான் அது ஈஸ்வர மனம் காஸ்மிக் மைண்டுன்னு சொல்லுது அப்போ அந்த காஸ்மிக் மைண்டு லெவலில் நம்ம வரும்போது தான் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் மறையும் என்னால் வந்து அந்த பங்களா வாழ்க்கையை அனுபவிக்க முடியல அவன் அந்த பங்களாவை அனுபவிக்கிறான் அப்படிங்கிற அந்த இருமைகள் எப்போ இருக்கும்னா இந்த விஷயம் புரியாததுனால இந்த விஷயம் புரிஞ்சிட்டான் அவன் பங்களாவில் இருக்கும்போதும் நான் இங்கே குடிசையில் இருக்கும் போதும் எனக்கு வேற்றுமையே தெரியாது எந்த பேதமும் இருக்காது ஏன்னா இந்த எல்லா உடம்புக்குள்ளயும் நான் தான் இருக்கிறேன் அந்தந்த மனம் சார்ந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வாழ்க்கை கேட்ட அந்த உடல் கிடைச்சிருக்கு அது அப்படி வாழட்டுமே அப்படின்னு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் இருக்கு பாருங்க அதுதான் இங்க ஞானம் இங்க ஞானம் என்ற விஷயமே அதுதான் வேற எதையுமே இங்க சாஸ்திரம் சொல்றதில்லை அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா போதும் நம்ம எல்லாவற்றையும் உதறிவிட்டு அந்த அறிவாக மாறிவிட்டோம் அவ்வளவுதான் அங்க எதுவுமே நம்ம அடைகிறதுக்கு இல்லை அப்ப அந்த அறிவு நிலையில அடைவதற்கு என்ன இருக்கிறது எதையாவது ஒன்றை வேண்டும் என்று நினைக்கிறதே மனசு தானே அப்ப இங்க ஞானம் என்பதே அனைத்தையும் விட்டு விட்டு அந்த தூய அறிவாக பிரகாசிப்பதுதானே அப்ப அதைத்தானே நம்ம இந்த பாடத்திட்டத்துல படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான விஷயத்தை நம்ம உள்வாக்கிக்கிட்டு அதுல வந்து இந்த டெப்த் இருக்கு இந்த பாடம் சொல்லி கொடுக்குற முக்கிய விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் அதை அக்செப்ட் பண்ணும் ஏற்றுக்கொள்ளும் இல்லைன்னா மைண்ட் என்ன பண்ணோம்னா இன்னும் ஏதோ இருக்கு இன்னும் ஏதோ இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும் அப்ப அதனாலதான் இங்க மகான்கள் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலேயே உணர்கின்ற அந்த ஆனந்த அனுபவத்தை விழுப்பு நிலையிலேயே நீ அனுபவமாக்க முடியும் அதுதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பத்திரகிரியாருடைய பாடல் இருக்கு பத்திரகிரியார் தான் அந்த பாடலை பாடினாரு நான் போன தடவை அதை வந்து பட்டினத்தார தவறா சொல்லிட்டேன் பேச்சுவாக்குல பத்திரகிரியாருடைய பாடல் அது அப்போ அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எப்படின்னா விழிப்பு நிலையிலேயே அந்த ஆனந்த அனுபவம் தூங்கும் போது கிடைச்சது இல்லையா நிம்மதியான அனுபவம் ஆக ஆனந்தமா தூங்கணும்ன்னு சொல்ற எழுந்த பிறகு அது மாதிரி ஒரு நிலை விழிப்பு நிலையிலே அடைய முடியும் அதுதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுகின்ற நிலை அதைத்தான் அடைய வேண்டும் அதுதான் நமக்கு இங்கே புரியணும் அதற்கு தான் மூன்று நிலைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட மூன்று உபாதிகள் ஆகிய மூன்று சரீரங்களாகவும் இருக்கிறது அதுதான் விழிப்பு நிலை கனவு நிலை ஆள் உறக்க நிலை அனுபவம் அப்போ இங்க மூன்று சரீரங்கள் என்ன ஸ்தூல உடல் சூட்ச உடல் காரண உடல் என்று மூன்று உடல்கள் அப்ப இந்த ஸ்தூல உடல்ல இப்ப நம்ம விழிப்புணர்வு அனுபவத்தை அனுபவமாக்குறோம் கனவு நிலையில சூக்ம உடல் அனுபவமாக்குறோம் அங்க நமக்கு உடம்பே கிடையாது ஆனா உலகத்தை படைக்கிறோம் இல்லையா அங்க உலகத்தை படைக்கும் போது கனவு நிலையில நீங்களும் இருக்கீங்க உங்க நண்பரும் இருக்காங்க இந்த உலகமும் இருக்கு ஆனா அதுக்கு ஏதாவது ரா மெட்டீரியல் எடுத்தோம்மா இல்லையே எந்த புறவு விஷயங்களும் நம்ம எடுக்காம நம்மளுடைய மைண்டே தான் அவ்வளவு பெரிய வேர்ல்ட கிரியேட் பண்ணுது அந்த கனவுல அவ்வளவு பெரிய உலகத்தை பிரம்மாண்ட உலகத்தை நம்ம மைண்டு கிரியேட் பண்ணுது இல்லையா அதுதான் சூட்சம உலகம் அந்த சூட்சம உலகத்தை படைக்கிறதே மைண்டு தான் அப்ப அதுதான் இங்க என்ன சொல்லுதுன்னா கனவு நிலை ஆழ்ந்த உறக்க நிலையில நாங்க யாருன்னே தெரியாம தூங்குறேன் இல்லையா அதுதான் காரணசரீரம் காரணசரீரத்துலதான் என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா அது வந்து என்ன சொல்லுது அவித்யா அறியாமை அஜ்ஞானம்னு சொல்லுது ஏன் நாங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த நிலையில தான் நம்ம ஒடுங்குறோம் தூங்கும் நம்ம எங்க போறோம்னா அந்த காரணசரீரத்துல போய் ஒடுங்குறோம் நம்ம எல்லாமே தூங்கும் போது காரணசரீரத்துக்குள்ள போயிடுவோம் அந்த காரணசரீரத்துக்குள்ள போயிட்டோம்னா அங்கே என்ன இருக்குன்னே தெரியாது அவ்வளோதான் அந்த டீப் ஸ்லீப்பில் தான் இருப்போம் ஆனால் அந்த காரண சரீரத்துக்கு வந்து சாஸ்திரம் என்ன பேர் வச்சிருக்குன்னா நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட பஞ்ச கோஷங்களில் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு காரண சரீரத்துக்கு பேர் இருக்கு இப்போ நமக்கு என்னென்ன கோஷங்கள் இருக்கு தத்துவபோதத்தை மீண்டும் நாகப்படுத்திக்கணும் தத்துவபோதத்தில் என்ன சொல்லப்படுது அன்னமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் பிராணமய கோஷம் அப்புறம் ஆனந்தமய கோஷம் அப்போ நம்ம இடத்துல இந்த உடல் அன்னமய கோஷமாகிய இந்த ஸ்தூல உடல் இருக்கிறது அப்புறம் கண்ணுக்கு தெரியாத சூக்ம உடல் மனம் இருக்கிறது மனோமய கோஷம் அப்புறம் விஞ்ஞானமய கோஷம் என்பது மனதினுடைய மேம்பட்ட தன்மையான புத்தி சக்தி இருக்கிறது விஞ்ஞான மய கோஷம் அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கு இந்த உடல் இயங்குவதற்கான பிராணசக்தி இருக்கு அதனால பிராணமய கோஷம் அப்ப இந்த கோஷங்கள் எல்லாம் உள்ளடக்கிய இந்த உடல் வந்து காரணசரீரத்தின் மூலமா தான் கிடைச்சிருக்கிறது அதனால ஆனந்தமய கோஷமும் நம்ம இடத்துல இருக்கிறதுனால இந்த ஐந்து கோஷங்களும் ஆத்மாவை மறைத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கறத நம்ம கடந்த தத்துவ போதத்திலேயே பார்த்துட்டோம் இங்க புதுசா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அந்த கோஷங்களை கடந்து இந்த மூன்று சரீரங்களாகிய உபாதிகள் விலகி ஆத்மாவில் தன்னில்தானே ஒளிவிட்டு நிற்பதைத்தான் ஒருவன் தன் உணர்வினால் அறிய முடியும் நானே அந்த தூய் அறிவு நானே அந்த ஆத்மா என்பதை எப்படி ஒருவன் அறிந்து கொள்ள முடியும்னா தன்னிடத்தில் இருக்கிற அந்த தன்னுணர்வு தன்மையை அந்த பேருணர்வு தன்மைக்குள்ள உயர்த்தி கொள்ளும் போதுதான் அந்த அறிவு பிரகாசம் வந்து பிரகாசிக்கும் அறிவு பிரகாசம்னா என்ன அந்த சுயம்பிரகாச அறிவாக நான் இருக்கிறேன் என்னுடைய வியாபகம் தான் இந்த பிரபஞ்சம் இதுல ஏற்றத்தாழ்வுகள் எனக்கு கிடையாது இவன் குடிசை இருக்கிறான் அவன் கோபுரத்தில் இருக்கிறான்னு நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா என்னுடைய மனோவியாபகம் பலவராக விரிந்து பரவி கிடக்குது அது ஒவ்வொன்றையும் பிரதிபிம்பிக்குது பட்டு பிரதிபிம்பிக்குது தட் இஸ் நாட் ரியாலிட்டி அது வந்து ஒரு ஷேடோ தான் நிழல் தான் இப்போ அதுக்குதான் நான் ஏற்கனவே உதாரணம்லாம் சொல்லிட்டேன் அந்த ஷேடோங்கிறது என்ன சூரியனுடைய பிரதிபிம்பம் கீழே நீர்ல பிரகாசிக்கும் போது நல்ல கங்கை நதியில அப்படியே முழுசா பிரதிபிம்பிக்கும் மேல இருக்கிற சூரியனே கீழே வந்துட்ட மாதிரி ஆனா குட்டத்தண்ணியில சேத்து தண்ணில பிரகாசிக்கும் போது கலங்கிய சூரியனா தெரியும் அந்த பிரகாசம் இல்லாம இருக்கும் அப்ப என்ன காரணம்னா அந்த நீர் தான் காரணம் என்பது போல இங்கு மனம்தான் காரணம் ஏற்றத்தாழ்வுகள் மனதின் இடத்திலே இருக்கு குப்பைகளை ஏற்றி கொண்டிருக்கிற மனசுல எப்படி ஆன்மா பிரகாசிக்கும் அறிவு எப்படி பிரகாசிக்கும் அப்ப அறிவு எனக்கு பிரகாசிக்கல அறிவை எனக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா ஏற்கனவே அங்க ஆயிரத்தி எட்டு குப்பை இருக்குது அதெல்லாம் கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணாதான் அந்த அறிவு பிரகாசம் நமக்கு வெளிப்படும் ஏன்னா ஏற்கனவே தண்ணியில களங்கம் இருக்கு அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி சேரெல்லாம் அள்ளி வெளியே போட்டா அந்த தண்ணி அப்படியே களங்கம் இல்லாம தெளிந்து நிற்கும் போது சூரியனுடைய முழு உருவத்தை நம்ம அந்த தெளிந்த நீர்ல பார்க்க முடியும் கலங்கிய நீர்ல போய் சூரியனுடைய முழு பிம்பத்தை பிரகாசத்தை பார்க்க முடியுமானா முடியாது அது மாதிரி மனம் கலங்கி இருந்தா இங்க அறிவு பிரகாசிப்பது நமக்கு தெரியாது அப்ப இதுக்கு தடையாக இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தத்துவபோதத்திலே படித்தோம் அதுல பஞ்ச கோஷங்களை பத்தியும் படிச்சோம் அதுதான் இப்ப இந்த பதினைந்தாவது ஸ்லோகத்துல சொல்ல வராது பதினைந்தாவது ஸ்லோகம் பார்க்கலாம் பஞ்ச கோஷாதி யோகேன தன்மையா சுத்தாத்மா நீல வஸ்திராதி யோகேன படிக்கோ யதா ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருனா தன் எதிரிலே இருக்கின்ற நீல நிற துணியின் வர்ணத்தை எடுத்து கொண்ட ஒரு கலங்கமற்ற கண்ணாடி போன்ற ஸ்படிகம் அந்த நீல நிறமாக மாறி காட்சியாவதை போன்று இந்த இயற்கையிலேயே மாசு மாறுவற்று விளங்குகின்ற அதாவது இந்த குப்பைகள் எதுவும் இல்லாத தூய அறிவாகிய எதுவும் ஒட்ட முடியாத அந்த ஆத்மாவானது அதை மறைக்கும் ஐந்து கோசங்களின் குணங்களோடு தோன்றுகின்றது என்று இந்த பதினைந்தாவது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார் அப்ப இந்த பதினைஞ்சாவது ஸ்லோகம் என்ன சொல்ல வராருன்னா நம்ம இடத்திலே இருக்கின்ற ஐந்து கோஷங்கள் இருக்கு அன்னமய கோஷம் மனுவமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் பிராணமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இது எல்லாமே ஐந்து கோஷங்களும் உள்ளடக்கியதுதான் மூன்று சரீரம் ஸ்தூல சரீரம் சூட்சம சரீரம் காரண சரீரம் அப்ப இந்த மூன்று சரீரங்கள் ஐந்து கோஷங்கள் எல்லாம் எதை மறைக்குது ஆத்மாவை மறைக்கிறது அந்த அறிவை மறைக்கிறது அப்ப ஆத்மாவுக்கு உபாதியாக ஸ்தூல சூட்சம மற்றும் காரண உடல்கள் இருப்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அது மாதிரியே ஐந்து கோஷங்களும் இந்த உடலுக்கு இருக்கின்றன அவைகளைத்தான் நம்ம ஐந்து விதமான கோஷங்களாக பார்த்தோம் அப்ப இங்கு கூறப்பட்டிருக்கின்ற இந்த அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்ற ஐந்து கோஷங்களும் மூன்று உடல்களின் ஒட்டுமொத்த கலவை அப்ப இந்த கோஷம்னா என்னன்னா ஒரு உரை இந்த ஐந்து கோசங்களும் இந்த மூன்று உடல்களை உரையாக மூடி கொண்டிருக்கின்றது போட்டு மூடிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த உரைகளை கொண்டு ஆத்மாவின் மீது பொருத்தப்பட்டிருப்பது போல நமக்கு இருப்பதனாலே அந்த உரைகளை நம்ம விளக்கினால் தான் அந்த உரைகளை நம்ம நீக்கினால் தான் அந்த ஆத்மா பிரகாசிப்பது நமக்கு தெரியும் இதற்கு தான் மகான்கள் ஓமானம் கொடுக்கும்போது சூரியன் என்னமோ சுயம்பிரகாசமாக வானத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கு ஆனா அந்த சூரிய ஒளியை எதனாலும் தடுக்க முடியாது ஆனா கரு மேகங்கள் சூழ்ந்து விடும்போது அந்த சூரிய ஒளியை மறைந்து விடுவது போல காணப்படுகிறது அப்ப அந்த சூரிய ஒளியை தற்காலிகமாக மறைக்கின்ற அந்த கரு மேகங்கள் சாஸ்வதமா சத்தியமானா இல்லை அது கொஞ்ச நேரம் இருக்கும் களைஞ்சு போயிடும் அப்போ வந்து வந்து போகின்ற சாஸ்வதற்ற இந்த மேக கூட்டங்கள் அந்த சூரியனை மறைப்பது போல நமக்கு தெரிந்தாலும் உண்மையிலே அவைகள் சூரியனை மறைத்து விட முடியுமானா முடியவே முடியாது ஒரு காலத்திலும் முடியாது ஆனால் அவைகள் மறைப்பது போல காணப்படுவது ஒரு தற்காலிக தோற்ற மாயை அது மாதிரி இங்க நமக்கு ஐந்து கோஷங்களாகிய அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் இந்த ஆனந்தமய கோஷம் எல்லாம் தற்காலிகமாக ஆத்மாவை மறைத்துக் நம்ம அதை சத்தியம் என்பதாக பாத்தீங்களா அதுதான் இங்க அஜானம் அறியாமை அந்த ஆகாயம் வந்து சாஸ்வதமா இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா போச்சு இல்லையா சூரியனே நமக்கு தெரியாது அப்போ சூரியனே வராது போச்சு கருமேகம் மறைச்சிக்கிச்சு இனிமேல் சூரியனே வராதுன்னு யாராவது சொல்லுவாங்களா அது என்னங்க கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் களைஞ்சு போயிடும் அப்புறம் சூரியன் பிரகாச வெளிப்படும் சொல்லுவோம் இல்லை அந்த புரிதல் நம்ம இடத்துல இருக்குல்ல அது மாதிரி இங்கேயும் இந்த ஐந்து கோஷங்கள் சில வருடங்கள் இருக்கும் அப்புறம் இல்லாமல் போயிடும் அப்போ இதைவா இங்கே சத்தியமா இருக்கு இல்லையே அப்போ ஆத்மா மட்டும்தான் சத்தியம் அந்த சூரியன் மட்டும் சத்தியம் அந்த சூரியனை மறைக்கின்ற மேகங்கள் வந்து போவது போல இங்கே ஆத்மாவே மறைக்கின்ற ஐந்து கோஷங்கள் வந்து போகின்றன அப்போ வந்து போகின்ற கோஷங்கள்லாம் சத்தியம் சாஸ்வதம் அப்படின்னு பார்த்தா இல்லை அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இங்க எந்த கோஷத்துல போய் நீங்க சிக்குவீங்க அப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க மனோமய கோஷத்துல போய் நீங்க சிக்கிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமா அந்த மனம்தான் எங்க கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டுங்கிற விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு அதுலயே மாட்டி வீணா போயிடும் அப்புறம் அது ஆன்மாவாக மாறவே மாறாது ஏன்னா அந்த மைண்ட் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கோம் விவகாரத்துக்குள்ளே இருக்கும் விவேகத்தை இழந்துவிடும் அது தன்னை எப்போ விவேகியா மாற்றுவோம் இந்த மைண்ட் அப்படின்னா தன்னுடைய தனித்துவத்தை இழக்கும் போதுதான் விவேகமா அடையும் விவேகத்தை அடையும் ஏன்னா இங்க நான் செய்கின்றேன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஈகோ தானே அதைத்தானே நம்ம விட சொல்றோம் நான் செய்கின்றேங்கிற அந்த எண்ணத்தை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை அதை செய்து கொண்டிருக்கிறது அதுதான் ஈஸ்வரன் சொல்றோம் ஈஸ்வரத்தன்மையின்னு சொல்றோம் அப்ப இங்க ஈஸ்வரனால இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அது நமக்கு புரியல ஈஸ்வரன்னா என்ன அந்த ஆற்றல் மாயா சக்தி அது இயங்கி கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்துல இந்த உலகம் வந்து போகின்றது அதுதான் இங்க படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்துழிலை புரிகின்றது அதுதான் பிரம்மா விஷ்ணு சிவம் என்பதாகலாம் சொல்லப்பட்டது அப்ப அப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்ட யூனிவர்ஸ் அல்ல அந்த ஈஸ்வர சக்தியை இயக்கி நாம் அது புரியாம இங்க நான் செய்யறேங்கிற அகங்காரத்துல ஆடுறதுனால நம்ம தற்காலிகமாக ஜெயித்து விட்டது போல தோன்றினாலும் அதனுடைய முடிவு என்ன ஆகும்னா நமக்கு வந்து நம்ம நினைச்ச மாதிரி வெற்றியை கொடுக்காது மீண்டும் பல பிறவிகளுக்கு அது வழிவகுத்து விடும் அப்போ நம்முடைய இலக்கை நம்ம அடைய முடியாமல் போய்விடும் என்பது தான் இங்கே மகான்கள் சுட்டி இந்த ஐந்து கோஷங்களுக்குள்ள எங்கேயுமே மாட்டாதீங்கன்னு சொல்றாங்க நாம் அது புரியாம என்ன பண்றோம் உடற்பயிற்சி செய்யறோம் அண்ணமைய கோஷத்தை பிடிச்சிக்கிட்டு உடற்பயிற்சி செய்து கொண்டு வரோம் உடற்பயிற்சிங்கன்னா என்ன உடலை பேணி காக்கிறது யோகா எல்லாம் பண்றோம் பல போஸ்டர்ல நம்ம உடம்ப வச்சு அதை டெவலப் பண்ணிட்டு நீண்ட காலமாக வாழலான்னு நினைக்கிறோம் ஆனால் எப்படிப்பட்ட உடற்பயிற்சி ஆளுன்னு ஒரு நாள் விட்டுறான் உடற்பயிற்சி செய்யும் போதே அதையும் நம்ம பார்க்கிறோம் ஏன்னா பெரிய பெரிய பாக்ஸர் எல்லாம் கூட அந்த அவ்வளவு பெரிய ஜைஜான்டிக்கா வச்சிருக்கிற உடம்ப அப்பயே விட்டுடுறாங்க அந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இந்த யோகா பண்ணி பயங்கரமா ஃபிட்டா வச்சிருக்கிறவங்களும் உடம்பு ஒரு நாள் போயிடுது அதே மாதிரி இந்த மூச்சு பயிற்சி பண்றேன்ட்டு வாசி அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அண்ணன் மயக்கோசத்துக்கு அப்பாற்பட்ட பிராண மயக்கோசத்துல போய் சிட்டிக்கிட்டு அந்த மூச்சு பயிற்சி பண்றேன் நானு நாடி சுத்தி பண்றேன் கபால பண்றேன் அப்புறம் வாசி பண்றேன் அந்த வாசில கதி ஓட்டுறேன் அப்படி என்னென்னமோ பயிற்சி முறைகள் செய்து கொண்டிருக்கிறவங்க எல்லாம் அந்த பிராணமய கோஷத்துல சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன பண்றாங்கன்னா நான் தியானம் பண்றேன் ஜபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோமய கோஷத்துல சிக்கி அப்ப இந்த கோஷங்கள்ல சிக்கிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு வகையிலே சிக்கல்ல தான் இருக்கிறான் அதுதான் விலங்குன்றோம் அதுதான் வந்து கைது செய்யப்பட்ட நிலை என்று சொல்றோம் அந்த விலங்கு வந்து நீங்க மாத்தி மாத்தி வேணா செய்யலாம் எனக்கு செம்புல போட்டிருக்காங்க எனக்கு தங்கத்துல போட்டிருக்காங்க எனக்கு வெளியில போட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் ஆனா என்ன பிரயோஜனம் எதுல போட்டிருந்தாலும் அந்த விலங்கு விலங்கு தானே அந்த கை விலங்கு நம்மளை கைது செய்தாலே வச்சிருக்க நம்மளுடைய சுதந்திரம் அங்க இல்லையே அது மாதிரி இங்க நம்முடைய உண்மையான சுதந்திரம் அந்த தூய் அறிவாக நாம் இருப்பது அது தெரியாம நம்ம இந்த பாடி மைண்டுக்குள்ள வந்து சிக்கிக்கிட்டு இந்த அஞ்சு கோஷங்கள்லயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த தூய் அறிவாக நம்ம எப்போ பிரகாசிக்க முடியும் அப்ப இந்த கோஷங்களை கடந்து வர வேண்டும் என்பதுதான் இங்க சொல்ல வராது பஞ்ச கோசாத்தி யோகேன தத்தன்மயா சுத்தாத்மா நீல வஸ்திராதி ஓகே என ஸ்படிகோ யதா எதிரே உள்ள நீல நிற துணியின் வர்ணத்தை எடுத்துக்கொண்டு அந்த நிர்மலமான கண்ணாடி போன்ற ஸ்படிகக்கள் எவ்வாறு நீல நிறமாக மாறிவிடுகின்றதோ அது இந்த ஐந்து கோஷங்களை பிரதிபிம்பிக்கின்ற ஆத்மா அந்த ஐந்து கோஷங்களில் சிக்கி கொண்டிருப்பதாக எண்ணிக்கொள்கின்றான் மனிதன் ஆனால் உண்மையில் அந்த கண்ணாடி போன்ற ஸ்படிகக்கள் எப்பொழுதும் கண்ணாடி போன்றே இருக்கிறது அதில் எந்த ஒரு கலங்கமும் ஒட்டுவதில்லை ஆனால் ஒட்டிவிட்டது போல காணப்படுவதற்கு காரணம் என்ன என்றால் அந்த கண்ணாடி போன்ற ஸ்படிகக்கள் அருகிலே வைக்கப்பட்ட நீல நிறத்துணி அப்ப அந்த நீல துணியை எடுத்து தூரம் போட்டுட்டோம்னா மீண்டும் அந்த கண்ணாடி ஸ்படிகக்கள் தன்னுடைய இயல்பு நிலைக்கு பளிங்கு நிலைக்கு திரும்பிவிடும் அப்போ அந்த கண்ணாடி போன்ற ஸ்படிகக்கல்லிலே எந்த நிறமும் ஒட்டவே இல்லை ஆனால் ஒட்டிவிட்டது போல காணப்படுவதற்கு காரணம் அந்த நீல நிறத்துணி அப்போ அந்த நீள நிற துணியை தூக்கி தூர போட்டா அந்த கண்ணாடி தன்னுடைய இயல்பு நிலையிலே ஸ்படிகம் போன்று எந்த ஒரு மாசுக்களும் இல்லாத நிர்மலமான நிலையில இருக்கின்றதோ அது போல ஆத்மா எந்த மாசுக்களும் இல்லாமல் தூய்மையாக நிர்மலமாக இருக்கின்றது ஆனால் அந்த ஆத்மாவின் மீது அறியாமையினாலே இந்த ஐந்து கோஷங்கள் ஏற்றி வைத்து அந்த ஆத்மா வந்து இப்படி எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குது பூச்சி பயிற்சி பண்ணி அடையிறேன் தியானம் பண்ணி அடையிறேன் யோகா பண்ணி அடைகிறேன் அப்படின்னு எதையாவது ஒன்னு பிடித்துக்கொண்டு மனம் அதுல சிக்கி அப்ப அந்த சிக்கல்கள் விடுபடாத மனம் என்றைக்கு விடுதலை ஆகும் என்றைக்குமே விடுதலை ஆகாது அப்ப இது புற விஷயங்களை ஏற்றிக்கொண்டு இதிலே சிக்கிக்கொண்டிருக்கின்ற மனோமய கோஷத்தில் இருக்கின்ற மனிதன் என்றைக்கு மகத்தான அறிவாக பிரகாசிக்க முடியும் அப்ப படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறிவை பயன்படுத்தி இது போன்ற விசாரணைகளை செய்து பார்த்து விவேகத்தை யாரு அடைகிறானோ அவன் இங்கு வந்த வேலையை முடித்து விட்டு போக முடியும் அவன் இங்கு விடுதலை ஆக முடியும் அப்ப நாம வந்து அடிதான இந்த மனித பிரிவையில வந்திருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை பயன்படுத்தி விசாரணை செய்து விவேகத்தை அடைந்து நான் அந்த தூய் அறிவாகத்தான் இருக்கின்றேன் ஆன்மாவத்தான் இருக்கின்றேன் என்று அறிந்து கொள்ளும் உணர்ந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய சுயம் பிரகாசிக்கும் அது வரைக்கும் நான் எதையெல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னா அதுதான் நான் என்பதாக நினைத்து கொண்டிருப்பேன் அப்ப இதை புரிந்து வேண்டும் என்பதாக எங்க பகவான் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்திலே பதினைந்தாவது சுட்டி காட்டுகின்றார் கோஷம் வளரணும் இந்த உடம்பு வளர்ந்துட்டு இருக்குது ஏன்னா நம்ம பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தோம் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ வயிற்ல சின்ன குழந்தையா இருந்தோம் அப்புறம் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு ஐம்பது கிலோ நூறு கிலோ வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னா அந்த உணவுனால வளர்ந்ததுனால இந்த உடலானது சாப்பாட்டினால் வளர்ந்தது அதனால அன்னமய கோஷம் என்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஐந்து பிராணங்கள் நம்ம இடத்துல இருக்குது அது வந்து அபானன் உதானன் பிராணன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த ஐந்து பிராணங்களை என்ன சொல்றோம்னா பிராணமய கோஷமா சொல்றான் அப்புறம் அந்த பிராணமய கோஷம் அப்புறம் கர்மேந்திரியங்களை பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் அஞ்சு கர்ம இந்திரியங்கள் அஞ்சு பிராணன் அப்புறம் மனம் புத்தி எல்லாம் சேர்ந்து சூட்சம சரீரமா பார்த்தோம் அந்த சூக்ஷம சரீரத்துக்கு தான் இன்னொரு பேர் இருக்கு சாஸ்திரத்துல அதுக்கு வந்து லிங்க சரீரம்னு பேரு அப்ப அந்த லிங்க சரீரம்னா என்னன்னா அது கண்ணுக்கு தெரியாத சூட்சம சரீரத்தை சாஸ்திரம் வந்து லிங்க சரீரம்னு சொல்லும் அதனாலதான் நம்ம அது லிங்கம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம் அந்த லிங்க சரீரம் வந்து சூக்ஷமம் அந்த சூக்ஷமத்தில இந்த என்னென்ன இருக்கு பதினேழு தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது அதுதான் மனம் பொதுவா நம்ம மனம்னு சொல்றோம் ஆனா அது வந்து கண்ணுக்கு தெரியாத சூட்சம உடல் அதுல இருந்து தான் நமக்கு இந்த ஸ்தூல உடல் கிடைச்சது பரு உடல் கிடைச்சிது அப்ப இந்த பருவுடலாகிய ஸ்தூல உடலும் கண்ணுக்கு தெரியாத சூக்ம உடலும் உண்டாவதற்கு காரணமாக இருந்த உடல் தான் அதுதான் ஆனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷத்தான் காரணத்தேகம் சொல்றோம் காரணத்தேகம்னாலும் ஆனந்தமய கோஷம்னாலும் அவித்திய நிலை என்றாலும் ஆழ்ந்த உறக்கம் என்றாலும் ஒன்றுதான் எல்லாம் ஒரே விஷயம் தான் காரண சரீரம் அதுக்கு பொதுவா நம்ம பேர் வச்சிருக்கிறோம் அப்ப இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளும் இங்க மனதுல சிக்கிக்கிட்டு இருந்தா அது மனோமய கோஷம் பிராணன்ல சிக்கிக்கிட்டு இருந்தா அது பிராணமய கோஷம் இது மாதிரி உடம்புலயே யோகா பண்ணிக்கிட்டு உடம்புலயே சிக்கிக்கிட்டு இருந்தா அன்னமய கோஷம் அப்போ எந்த கோஷத்துல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம தான் விசாரணை பண்ணி பார்க்கணும் இன்னொருத்தர் வந்து சொல்லவே முடியாது நீங்க வந்து அன்னமய கோசல் சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து பிராணமய கோசல் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர இன்னொருத்தர் வந்து சொல்லவே முடியாது அப்போ நாம தான் தனித்துவமாக நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அந்த எண்ணங்களை விசாரித்து பார்த்து தெளிவடைய வேண்டும் அப்ப இந்த மூன்று கோஷங்கள் சேர்ந்து என்னென்ன கோஷங்கள்லாம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷமெல்லாம் சேர்ந்து சூட்சம சரீரம் இருக்குது அப்புறம் மூன்றாவதா காரண சரீரம் தான் ஆனந்தமய கோஷமா இருக்குது அப்ப இந்த கோஷங்கள் தான் ஆத்மாவை மறைக்கிறது அப்ப என்றும் தண்ணில் தானாய் சுயம்பிரகாசமாய் சூரிய ஒளிப்போட பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தூய அறிவாகி ஆன்மாவை இந்த ஐந்து கோஷங்கள் மறைக்கின்றது என்றுதான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற மிக முக்கிய விஷயமாக இந்த ஸ்லோகத்திலே பதினைந்தாவது ஸ்லோகத்திலே பார்க்கிறோம் அடுத்தது பதினாறாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வபுஸ்து சாதிபிஹி கோசை யுக்தம் யுக்தியாத ஆத்மான மந்திரம் சுத்தம் விபிச்சா தண்டுலம் யதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப ஒரு நெல் இருக்குன்னா அந்த நெல்லானது அரிசி தானே ஆனா அந்த அரிசி எப்படி இருக்கும் உமையோட சேர்ந்துருக்கும் அப்ப உமையோடு கூடிய ஒரு நெல்லை பதமாக உலக்கையால் குத்தி குத்தி அரிசியையும் உமியையும் தனித்தனியாக பிரித்து எடுப்பது போன்று பரிசுத்த ஆன்மாவை மறைக்கின்ற உடல் முதலான ஐந்து கோஷங்களையும் நாம் இவ்வாறு பழித்து வருகின்ற சாஸ்திர விஷயங்களை விசாரித்து சொல்ல வருகின்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு யுக்திகளினாலே அதனால் கிடைத்த நம்முடைய அறிவாற்றலினாலே புத்தி சக்தியினாலே யுக்தியினாலே சாஸ்திர விசாரங்களிலே ஈடுபட்டு பிரித்து நீக்கி நம் உள்ளே சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவை உணர வேண்டும் என்பதாக இந்த பதினாறாவது ஸ்லோகத்திலே சுட்டி அப்போ இந்த பதினாறாவது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு அரிசியை நான் பார்க்கணும்னா அந்த அரிசியை எது மறைச்சிக்கிட்டு இருக்குது அரிசிக்கு மேலே இருக்கிற உமி மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த அரிசியை நான் பார்க்கணும்னா அந்த அரிசிக்கு மேலே இருக்கிற உமியை நான் நீக்கணும் அப்போ உமியை நீக்கணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது அந்த காலத்தில் என்ன ப்ராசஸ்ஸு இப்போ தான் மிஷின் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உலக்கையை வச்சு குத்துவாங்க உரலில் போட்டு உலக்கையை வச்சு குத்துவாங்க குத்தும் போது அந்த பூமி தனியாகவும் அரிசி தனியாகவும் பிரியும் அப்படி பிரிஞ்ச உடனே அரிசியை எடுத்து வச்சுக்குவாங்க பூமியை வந்து வீசிடுவாங்க பூமி தேவையில்லை அரிசி போதும் அப்படின்ட்டு அப்ப அது மாதிரி இங்க நம்ம இந்த உடலாக பாவித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நான் இந்த உடல் நான் இந்த மனசு அப்படின்னு இதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் இதை மறைச்சிக்கிட்டு இருக்குது அந்த ஆத்மாவை மறைத்து கொண்டிருக்குதுன்னு சொல்றாரு அப்போ அந்த பூமியை பிரித்து எடுக்கிற மாதிரி அரிசியிலிருந்து பூமியை பிரித்து எடுக்கிற மாதிரி இங்க ஆத்மாவை நம்ம பிரித்து பார்க்கணும்னா இந்த ஆத்மாவை மறைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஐந்து கோஷங்களை நம்ம நீக்கணும் அப்போ தான் நம்ம ஆத்மா தெரியும் நாம் என்ன பண்றோம் இந்த ஐந்து கோஷங்கள்லயே சிக்கிக்கிட்டு இருக்கிறோமே அப்புறம் எங்கிருந்து ஆத்மா தெரியும் இப்போ இந்த கிளாஸ்ல வந்திருக்கிறதில்ல எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எல்லாம் படிக்கிறோம் புத்திக்கு புரியுது அனுபவத்துக்கு வரமாட்டேங்குது ஏன்னா நம்ம வந்து கோஷத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அண்ணம்மைய கோஷத்தில் சிக்கிட்டு இருக்கிறோம் மனோ அமைய கோஷத்தில் சிக்கிட்டு புத்தி விஞ்ஞானமய கோஷம் புத்தினா அந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா புத்தின்னா விஞ்ஞானமய கோஷம் என்ன தெரியுமோ அந்த கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டுங்கிற அந்த கான்செப்ட்க்கு வந்து நான் அதுவாக மாற போகிறேன் இதுவாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி அகங்காரத்துல ஆடுது இல்லையா அது அந்த புத்தியினுடைய விசேஷத்தன்மையாக இருந்தாலும் அந்த புத்தியே வந்து யாருது அந்த அறிவுது இப்ப என்னுடைய நிழல் வந்து யாருது என்னுடைய அது மாதிரி ஆன்மாவனுடைய பிரகாசம் தான் பிரதிபிம்பிக்கிறதுனால நம்ம இடத்துல புத்தியா பிரகாசிக்குது ஆனா நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அது என்னுடைய புத்திங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு நான் பெரிய புத்திசாலி நான் இதை பண்ண அப்படி சாதிப்பேன் அதை பண்ண இப்படி சாதிப்பேன்னு சொல்லிக்கிறேன் ஆனால் உண்மையில் அந்த பிரகாசம் அந்த புத்தியில பிரதிபிம்பிக்கின்ற பிரகாசம் யாருக்கு உரித்தானது அந்த தூய் அறிவாகிய ஆத்மாவுக்கு உரித்தானது அப்போ அந்த ஆத்மாவின் இருந்து வெளிப்பட்ட சிறிய ஒரு பிரகாச சக்தி பிரதிபிம்ப சக்திக்கு இவ்வளவு வலு இருக்கும்போது அந்த சுயம்பிரகாச அறிவிட்டு இவ்வளவு வலு இருக்கும் ஆனா அந்த சுயம்பிரகாச அறிவு தான் நான் என்பதை தெரியாத வரைக்கும் நாம அந்த பிரதிபிம்பத்தை உண்மை என்று கருதி கொண்டிருக்கின்ற வரைக்கும் அதாவது நிஜத்தை விட்டு விட்டு நிழலை உண்மை என்று கருதி கொண்டிருக்கிற வரைக்கும் நமக்கு எப்படி உண்மை விளங்கும் உண்மை விளங்காது அப்போ இந்த உண்மையை விசாரித்து அறியணும் அது எப்படின்னா இந்த மாதிரி வேதாந்த பாடங்களை சாஸ்திரங்களை எடுக்கும்போது தான் மனசு புரிதலுக்கு வரும் ஏன்னா இங்க விவேகத்தை அடைய வேண்டிய விஷயமே மனதுக்குத்தானே தவிர வேற எதுக்கு நீங்க கொடுப்பீங்க வேற என்ன வழியில நீங்க வந்து உங்களை காட்டி கொடுக்க முடியும் இப்ப நான் யார் என்று என்னை நான் விசாரணை செய்யும் போது ஏற்று எண்ணங்களின் அடிப்படையில நான் இன்னார் இன்ன ஜாதி இன்ன படிப்பு இன்ன பதவி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஆனா இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை இல்லையா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தானே நான் இந்த பதவியில இருக்கிறேன் உடம்பு போன பிறகு எனக்கு என்ன பதவி இருக்குது என்ன ஜாதி இருக்குது என்ன மதம் இருக்குது ஒண்ணுமே இல்லாங்க அப்ப உடம்பு இருக்கிற வரைக்கும் நான் புடிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்தைச் சேர்ந்தவன் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன் இந்த அதிகாரி அப்படின்லாம் சொல்லிக்கிறோம் ஆனா உடம்பு போன பிறகு ஒண்ணுமே இல்லையா அப்ப உண்மையில நான் இந்த உடலா அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தா நான் இந்த உடம்பே இல்லை அப்ப வந்து போகின்ற இந்த உடம்பே நான் இல்லைங்கும் போது அப்ப உண்மையில் நான் யார் அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தா தோன்றி மறைகின்ற இந்த உடலுக்கு அதிர்ஷ்டானமாக இருக்கின்ற அந்த ஆன்மா தான் நான் அப்ப என்னை மறைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கோஷங்கள் இருக்கு ஐந்து கோஷங்கள் அதே நாம நீக்கணும் அந்த உமி வந்து அரிசியை மூடிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த உமியை நீக்கி அரிசியை பார்ப்பது போல இந்த ஐந்து கோஷங்கள் என்ற உரைகளை நீக்கி ஆன்மாவை பார்க்க வேண்டும் என்பதாக இந்த பதினாறாவது ஸ்லோகத்தில் சுட்டி காட்டுகின்றார் பகவான் ஆதிசங்கர சொல்ல வருகின்ற ஆழமான விஷயம் என்னன்னா இந்த பதினாறாவது ஸ்லோகத்தின் வாயிலாக நமக்கு அதை சுட்டி காட்டுகின்றார் அப்ப அரிசியை பார்க்க வேண்டும் என்றால் உமியை நீக்க வேண்டும் ஆன்மாவை பார்க்க வேண்டும் என்றால் பஞ்ச கோஷங்களை நீக்க வேண்டும் இப்ப பார்க்க வேண்டும்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அது நானாகத்தான் இருக்கிறேன் என்று உணர வேண்டும் இப்ப அரிசிங்கிறத ஒரு மூன்றாவது பொருள் நம்ம கண்ணுல பார்க்கலாம் ஆனா ஆன்மாவை கண்ணுல பார்க்க முடியாது ஆனா அந்த ஆன்மாவாகத்தான் நானே இருக்கின்றேன் என்று என்னுடைய சுயம் எனக்கு அனுபவம் ஆகும் அப்ப என்னுடைய சுயம் அனுபவம் ஆகுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று நான் விசாரணை பண்ணி பார்த்தா இந்த ஐந்து கோஷங்கள் தான் தடையாக இருக்கின்றது என்பதாக மகான்கள் சுட்டிக்காட்ட வருகின்றார்கள் அதை நாம அப்போ ஐந்து வித்தியாசமான உரைகளால் ஆத்மா மூடப்பட்டிருப்பதினாலே எந்தெந்த உரைகள் ஒவ்வொருவருக்கும் பலமாகவும் அழுத்தமாகவும் இருக்கின்றனவோ அவைகளுக்கு தகுந்தபடி ஆத்மாவும் அவைகளை போன்றே தோன்றும் அதுதான் இங்க பகவான் சொல்றார் எப்படி தோன்றும் இப்ப நான் வந்து உடம்பு மேல அபிமானம் வச்சிருக்கிறேன் இந்த ஸ்தூல உடலை உண்மை என்பதாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் வச்சுக்கீங்களேன் அப்ப நான் என்னை எப்படி பாவித்துக் கொண்டிருப்பேன் தெரியுமா நான் நான் என்று இந்த உடலைத்தான் நான் பாவித்துக் கொண்டிருந்தேன் அப்ப ஆத்மாவாகிய நான் எப்படி இருக்கிறேன்னா இந்த உடலாக இருக்கின்றேன் அப்ப என்னுடைய உண்மைத்தன்மை உடலற்ற தன்மை ஆனால் நான் இந்த உடல் மேல வச்சிருக்கிற அபிமானத்தினால நான் இந்த உடலாக என்னை பாவித்து கொண்டு நான் நான் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த நிலைக்கு என்ன காரணம் என்றால் அந்த உரை என்னிடத்திலே பலமாக இருக்கிறது அதுதான் காரணம் அப்ப இந்த உரையினால் என்னுடைய உண்மை தன்மையை மறைத்து விட்டது மறைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு புரிந்து கொள்றதுதான் இங்க விசாரணை என்பதாக பார்க்கப்படுகிறது இப்போ உதாரணமாக அன்னமய கோஷம் என்ற ஸ்தூலமான இந்த உடல் பற்றி இருந்ததுன்னா அவர்களுக்கு தன்னுடைய உடல் நான் என்ற அபிமானத்தில் இருப்பாங்க அப்போ ஒவ்வொருவருக்கும் இந்த நிலை மாறுபட்டு காணப்பட்டாலும் வேறுபட்டு காணப்பட்டாலும் அனைவருக்குமே மூடியுள்ள கோஷங்களை நீக்குவதற்கு உண்டான வழிகளாக வெவ்வேறு விதமான பயிற்சி முறைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பயிற்சி முறைகளுடைய உண்மைத்தன்மை என்ன அதனுடைய சாரம் என்ன என்பதை விசாரித்து பார்க்கின்ற போது இங்க அத்தனைக்கும் ஆதாரமாக எது இருக்குன்னா இந்த மனசு தான் இதையெல்லாம் விரும்புது ஏற்றி வைத்துக் கொள்ள ஆசைப்படுது இந்த பயிற்சியை பண்ணி இதுல விடுதலையாக போறேன் அந்த பயிற்சியை பண்ணி அதுல விடுதலையாக போறேன்னு சொல்லுது அப்ப இங்க மனம்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாம இதை விரும்பி ஓடுது அப்ப இங்க விவேகம் வந்து என்ன ஆகணும்னா மனதிற்கு தான் வரணும் அறியாமையில் இருக்கின்ற மனம் வந்து அந்த அறிவாகத்தான் பிரகாசிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும்னா அந்த மனதிலே ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை எண்ணங்களை நீக்க வேண்டும் அதுதான் இங்க சாஸ்திரம் செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் எங்க மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அப்ப இதைத்தான் நம்ம இங்க புரிந்து கொண்டு இப்ப இந்த செயல்படி பார்க்கும்போது ஒரு அரிசியை பார்க்கணும்னா உமியை நீக்கணும் ஆத்மாவை பார்க்கணும்னா ஐந்து கோஷங்களை நீக்கணும் அதுதான் இங்க சொல்ல வர்ற இந்த செயலுக்குண்டான முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்ப இந்த விஷயங்கள் வந்து நம்ம புரிந்து அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம வந்து உயர முடியும் அடுத்த செயல் பதினேழாவதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கலாம் பதினேழாவது செய்ய சகா சர்வக தோப்பியாத்மா நான் சர்தராவ பாசதே புத்தா வேவா வபாசேதே சுதிபிம்ப அதாவது இந்த பதினேழாவது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா ஆத்மாவானது எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்திருந்தாலும் அது அனைத்து இடத்திலும் பிரகாசிப்பது இல்லை எப்படி சுத்த போன்ற கலங்கமற்ற நிர்மலமான பொருட்களில் மட்டுமே பிரதிபிம்பம் பிரகாசமாக காட்சி போன்று கூர்மையான நுண்ணிய கலங்கமற்ற புத்தியில்தான் ஆத்மா பிரகாசிக்கின்றது என்பதாக இங்க பதினேழாவது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் நமக்கு ஆழமான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகின்றார் அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து நான் ஆத்மா அப்படின்னு நமக்கு வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த பாடத்திட்டங்களை படிச்சதுனால மனதை நான் என்று கருதி கொண்டு சூட்சமான மனதை நான் நான் சொல்லி ஆத்மான் சொல்லிட்டு இருப்போம் இல்லைன்னா பிராணமய கோஷத்தில் போய் சிக்கிக்கிட்டு இந்த கண்ணுக்கு தெரியாத சூட்சம பிராணம் தான் இங்கே ஆத்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு ஆனா உண்மையில என்னன்னா இந்த மாதிரி வந்து போகின்ற இந்த உடல்கள் எதுவுமே உண்மை கிடையாது இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய விஷயம் ஆனால் ஆத்மா அப்படி இல்லை அது என்றென்றக்கும் சாஸ்வதமாக இருக்குது ஆனா அது எப்படி இருக்குது அந்த ஆத்மான்னா ஒரு கலங்கமற்ற கண்ணாடி ஸ்படிகக்கள் போல அந்த கண்ணாடி போன்ற ஒரு ஸ்படிகக்கல் வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு எந்த ஒரு கலங்கமும் இல்லை எந்த ஒரு நிறமும் இல்லை அப்படியே அவ்வளவு ஒரு பியூரா இருக்கு ஆனா அந்த கண்ணாடி அருகே ஒரு செம்பருத்திப்பூவை கொண்டு போய் வச்ச உடனே அந்த செம்பருத்தி பூடைய சிவந்த நிறம் அந்த கண்ணாடி மேல ஏறிக்குது இல்லையா அதே மாதிரி ஒரு நீல நிற துணியை கொண்டு போய் வச்ச உடனே அந்த நீல நிறம் அந்த கண்ணாடி மேல ஏறிக்குது இல்லையா அதுதான் போன செயலில் உதாரணமா சொன்னாரு அது மாதிரி கலங்கமற்ற நிர்மலமான அந்த ஆத்மாவின் இந்த மாதிரி கோஷங்களை ஏத்தி வச்சுக்கிட்டோம் கண்ட விஷயங்களை ஏற்றி வச்சிருக்கிறோம் இதையெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு இதெல்லாம் உண்மை சத்தியம் என்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா இதனால என்ன ஆயிடுதுன்னா அந்த கண்ணாடி போன்ற ஸ்படிகர்கள் கலங்கம் அடைந்தது போல இங்கே ஆத்மா கலங்கம் அடைந்து காணப்படுவதாக தெரிகிறதுனால நமக்கு அந்த பிரகாசம் வெளிப்படலை அந்த கண்ணாடிக்கள் வந்து சுயம்பிரகாசமா பழிங்கு போல நிறமற்ற தன்மையில இருக்கு ஆனால் அது மேலே போய் ஒரு சிவந்த நிறம் ஏறி உக்காந்துக்கிச்சு அல்லது ஒரு நீள நிறம் ஏறி உக்காந்துக்கிச்சின்னா அது அந்த கலர் ஆயிட்ட மாதிரி தெரிகிறதுனால அந்த பளிங்கு நிறம் காட்சி ஆகலை அப்போ அந்த பளிங்கு நிறம் தெரியலைங்கிறதுனால அந்த கண்ணாடிக்கள் கலங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட முடியுமா சொல்லிட முடியாது இல்ல கலங்கம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்கள் மேல தண்ணி ஊற்றி கழுவுறதுனாலையோ அல்லது துணியை போட்டு தொடைக்கிறதுனால அந்த நிறம் போய்விடுமா போகாது அப்ப உண்மையிலே என்ன செய்யணும் அந்த கலங்கமற்ற கண்ணாடி தன்னுடைய இயல்பு தன்மைக்கு திரும்ப வேண்டும் என்றால் கலங்கமற்ற அந்த ஸ்படிகக்கள் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றால் அதன் அருகே வைக்கப்பட்டிருக்கின்ற நீல நிற துணியை எடுத்து தூரப்போட வேண்டும் அல்லது அதன் அருகே வைக்கப்பட்ட செம்பருத்தி மலரை சிவந்த நிற செம்பருத்தி மலரை தூர போட வேண்டும் இதுல ஏதாவது ஒண்ணு கொண்டு போய் பக்கத்தில் வச்சோம்னா அந்த கலரை அதை ஏற்றுக்கிட்டு கலரா மாறிடும் கண்ணாடி அந்த கலருக்கு வந்துடும் அப்ப இங்க கலங்கமானது அந்த புறப்பொருளில் தான் தவிர அந்த கல்லின் இடத்திலே சுயம்பிரகாச அந்த கண்ணாடி கல்லின் இடத்திலே எந்த கலங்கமும் இல்லை அந்த உதாரணத்தை அப்படியே நம்ம ஆத்மாவோட ஒப்பிடு பார்க்கும் இங்க ஆத்மா எந்த ஒரு கலங்கமும் இல்லாத சுயம்பிரகாச பளிங்கு போன்று நிர்மலமாக இருக்கிறது எந்த மனங்களும் அதுல ஒட்டல எந்த குப்பையும் அதுல ஒட்டல ஒட்டவும் ஒட்டாது அந்த கண்ணாடிக்கல்லே ஒட்டாது கண்ணாடிக்கல்லயே போய் சிவந்திர ஒட்டிக்கிச்சா ஒட்டவே இல்லை அது மாதிரி ஆத்மாவில எதுவுமே ஒட்டாது ஆனா ஒட்டுற மாதிரி ஏன் இருக்குன்னா அந்த நிறம் வந்து பக்கத்தில் வைக்கப்பட்ட பொருள்தான காரணம் என்பது போல இங்கு நாம் நம்முடைய ஆத்மாவின் மீது ஏற்றி வைத்து கொண்ட இந்த பஞ்ச கோஷங்கள் தான் காரணம் அப்ப இத நம்ம நீக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது தெரியுமா படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பிரத்யேக பகுத்தறிவு கொண்ட மனிதனிடத்துலதான் அந்த புத்தி பிரகாசிக்கிறதுனால வேற எந்த ஜீவராசிகளையும் அந்த பகுத்தறிவு பிரகாசிக்காது மனிதனிடத்துலதான் அந்த பகுத்தறிவு பிரகாசிக்கிறதுனால அந்த இடத்துல விழிச்சுக்கிட்டு மனசை என்ன பண்ணணும்னா எது சத்தியம் எது நித்தியம் அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்து இப்ப இந்த தோன்றி மறையக்கூடிய இந்த வந்து போகின்ற இந்த உடல் நான் அல்ல இது வந்து என்னுடைய தூய் அறிவாகி ஆன்மாவின் மீது களங்கமற்ற பளிங்கக்கல்லாகிய அந்த ஸ்படிகக்கல்லிலே ஏற்றி வைக்கப்பட்ட நிறத்தை போல இந்த விஷயங்கள் என் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதுவெல்லாம் நான் என்னுடைய உண்மைத்தன்மை எந்த கலங்கமும் இல்லாத தூய்மையான அந்த சுயம்பிரகாச அறிவு ஆன்மா என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா அதே புத்தியில விசாரணை செய்துதான் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக இங்க சொல்ல வரார் இந்த செயல இந்த பதினேழாவது அதுதான் சொல்றாரு அந்த நுண்ணிய கலங்கமற்ற புத்தியில ஆத்மா பிரகாசிக்குது கலங்கமற்ற நீரிலே பிரகாசிப்பது போல கலங்கமற்ற கண்ணாடியிலே பிரகாசிப்பது போல தூய்மையான புத்தியிலே பிரகாசிக்குது ஆனா நமக்கு தெரியல ஏன்னா நாம தான் புத்தி சக்தியை வந்து பயன்படுத்தாம மனோசக்தியிலே சிக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா கோஷங்களை வந்து விரிவுபடுத்துறதுல நாம என்ன பண்றோம் அன்னமய கோஷத்தையே தாண்டல அன்னமய கோஷத்தை அப்படிப்படி கொஞ்சம் தாண்டி வந்தாலும் மனோமய கோஷத்திலே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் சரி மனோமய கோஷத்தையாவது கொஞ்சம் கொஞ்சம் விசாரணை பண்ணி இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்கு எல்லாம் வந்து புத்தியை கொஞ்சம் விழிப்படைச்சு அந்த புத்திசக்தியை பயன்படுத்துறோமான்னா திருப்பி என்ன பண்றோம் அந்த புத்திசக்திக்கு அப்பாற்பட்ட மீண்டும் காரண சரீரத்தை அறியாம இருக்கிறோம் ஏன்னா ஒண்ணு பிராணம்ல போய் மாட்டிக்கிறோம் இல்லைன்னா அந்த ஆனந்த மயக்கோஷத்துல போய் மாட்டிக்கிட்டு அதுவே ஆனந்தமா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு காரணசரீரத்துக்குள்ளேயே போய் போய் ஒடுங்குறதா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி தூங்கி எழுந்திருக்கிறோம் நல்லா இருக்கு தூக்கம் ஜாலியா இருக்கு அப்படின்னு எப்படி நைட் தூங்கிட்டு பகல் எழுந்து வேலை செய்யறோமோ அது மாதிரி ஒரு சுகம் இருக்கிறதையே உண்மையாக கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இதுதான் இங்கு பிரச்சனைங்கிறது சொல்ல வராது அப்ப அந்த ஆத்மா எங்கும் உள்ளது அது எல்லாவிடத்திலும் எல்லோரு இடத்திலும் நிறைந்திருக்கிறது என்றால் அதை பார்ப்பதற்காக ஏன் அவ்வளவு சிரமப்பட வேண்டும் எல்லோருக்கும் எளிதாக காணப்படவில்லை என்றால் அதை தேடி அறிந்து கொள்ள முனைபவர்கள் அதை பற்றி சரியாக புரிந்து என்றுதான் கூறப்பட வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது ஏன்னா ஆத்மா ஒருவனுக்கு வெளியே மட்டும் உள்ள பொருள் என்றால் அவனுக்கு வேறாக உள்ள அதை தேடி கண்டுபிடித்து அவனிடம் அதை கொடுத்து விடலாம் ஆனால் அவ்வாறு கேள்வி கேட்கும் அவனுள்ளேயும் அந்த ஆத்மாவே இருப்பதனாலே அது அவன் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி அப்போ எந்த ஒரு விஷயத்தை உள்ளிருந்து நீங்க ஒரு கேள்வியா எழுப்பினாலும் அந்த கேள்வி கேட்கின்ற அந்த சக்தி புத்தி சக்தி கூட யார் அந்த ஆத்மாவினுடையதுதான் அப்ப அந்த ஆத்மா இருப்பதனால்தான் இங்கு புத்தியாக நம் இடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அப்ப அதுதான் விவேகமாக நம்ம இடத்துல வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதை நாம புரிந்து முயன்று பார்க்கும் போது அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிய முடியவில்லை என்றால் இன்னமும் தயாராகவில்லை என்றுதான் நம்ம இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் இங்க சொல்றார் அதாவது மற்ற புறத்தில் தேடுவது போல அந்த ஆத்மாவை அவரிடம் புத்தி சக்தியினால் அறிவார்த்தமாக வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றான் என்றுதான் அர்த்தம் ஒருவனது அறிவுக்கே ஒளி கொடுக்கின்ற அந்த ஆத்மாவை எப்படி அடைவது அல்லது எப்படி உணர்வது என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வதுன்னா இது நமக்கு கொடுக்கப்பட்ட பாடத்திட்டங்களின் மூலமாக ஒரு புரிதலுக்கு வந்து மனம் அந்த புத்தி சக்தியில மேலோங்கணும் மனம் கடந்த புத்தி விழித்துக் கொள்ள வேண்டும் அப்போ அந்த புத்தி விழித்துக் கொள்ளும் போது மட்டும்தான் அந்த ஆத்மா எங்கும் எதிலும் சுய பிரகாச அறிவாய் விளங்கி கொண்டிருக்கின்றது ஆனால் அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகளினாலே வேறுபட்டு காணப்படுகின்றது என்று புரிதல் வரும் ஏன்னா உபாதி தான் காரணம் உடல் தான் காரணம் அந்த உடல் எப்படி வெறும் அன்னமய கோஷத்தை மட்டும் எடுத்துக்க கூடாது ஐந்து கோஷங்களையும் எடுத்துக்கணும் ஒரு உடல் வந்து அழுக்கா இருக்குது அதனால ஆத்மா பிரகாசிக்கல இந்த உடல் வந்து நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமா பட்டையும் கொட்டையும் போட்டு இருக்கு அதனால ஆத்மா பிரகாசிக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது இங்கு என்னன்னா அந்த அறிவு பிரகாசிப்பதற்கான அந்த கலங்கமற்ற புத்தியை தான் இங்க சாஸ்திரம் எதிர்பார்க்குது ஏன்னா இங்க புத்தி விழித்துக் கொள்ள வேண்டும் புத்தி விழிப்படைய வேண்டும் புத்தி கூர்மையாக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் இந்த ஸ்லோகத்திலேயே சொல்றாரு புத்தா வேவா பாசேத சுவேசு அந்த அறிவு பிரதிபிம்பிக்கின்ற அந்த புத்தி பிரகாசிப்பதற்கு புத்தி தூய்மையாக்கப்பட வேண்டும் அது வந்து தெரிந்திருக்க வேண்டும் களங்கமற்ற இருக்க வேண்டும் என்பதாக இங்க சொல்ல வர்றார் அப்ப கண்ணாடியின் மேல் அழுக்கு படர்ந்திருந்தால் அதை பார்ப்பவனின் பிரதிபிம்பத்தை அவன் தெளிவாக பார்க்க முடியாது அது போல மனதிலும் புத்தியிலும் கலங்கம் உள்ளவர்கள் அந்த ஆத்மாவை தெளிவாக உணர முடியாது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அப்போ ஒரு சாதகனின் தற்போதைய அறியாமை நிலைக்கு காரணம் அவனிடம் உள்ள கலங்கமான மனநிலை அதுதான் அவன் அந்த ஆத்மாவை அறிவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றான் அப்ப கண்ணாடியில் பார்ப்பவனுடைய பிரதிபிம்பம் தெரியாததுனால அங்கு கண்ணாடியே இல்லை என்று எப்படி கூற முடியும் அது அவனிடத்தில் இருக்கின்ற அழுக்கை அவன்தான் துடைக்க வேண்டும் இப்ப கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கை நாம துடைத்து பார்க்கும் அந்த கண்ணாடிக்குள்ள நம்முடைய பிரதிபிம்பம் பிரகாசிக்கும் அதுபோல நான் தூய அறிவாக இருக்கின்றேன் என்னுடைய அறிவு சுயம்பிரகாச அறிவு எனக்கு பிரகாசிக்கவில்லை என்றால் என்னுடைய மன அழுக்கை நான் நீக்க வேண்டும் மன அழுக்கை நான் துடைக்க வேண்டும் என்பது இங்கு மகான்கள் சொல்ல வருகின்ற முக்கிய சாரமாக பார்க்கப்படுகிறது அப்ப கண்ணாடியே இல்லை என்று தப்பித்துக் கொள்ள பார்ப்பது அவனுடைய அறியாமை என்பது போல இங்கு நான் என்னுடைய மனதில் இருக்கின்ற அழுக்குகளை நான் நீக்குவதற்கு சோம்பெறுத்தப்பட்டு கொண்டு நான் மனமற்ற நிலைக்கு போய்விட்டேன் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒருவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதற்கு சமம் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது ஏன்னா மனமற்ற நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலங்கமற்ற கண்ணாடி கிளியரா இருக்குது ஆனா அது முன்னாடி போய் நான் நிற்கிறேன்னா என்னுடைய முழு உருவத்தை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டும் அந்த கண்ணாடி நான் எப்படி இருக்கிறேன்னா அப்படியே என்னுடைய உருவத்தை பிரதிபிம்பித்து காட்டும் ஆனா அந்த கண்ணாடியில நிறைய அழுக்கு படிஞ்சு மேலே வந்து புகைப்படைஞ்சிருந்ததுன்னா அது தெளிவில்லாம என்னை காட்டும் அதனால அந்த கண்ணாடியே இல்ல அந்த கண்ணாடியே சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லையா அந்த கண்ணாடி சரியில்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அந்த கண்ணாடியை சுத்தம் செய்யணும் அது மாதிரி இங்க ஆத்மா எனக்கு பிரகாசிக்கல ஆத்மாவே எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்றான் அந்த கண்ணாடியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்ப கண்ணாடி இல்லைன்னு சொல்றது எப்படி ஒரு முட்டாள்தானும் அந்த கண்ணாடி இருக்குதுப்பா அந்த கண்ணாடி இருக்கிற அழுக்கு அந்த புகையை தொடச்சிடு அப்ப நீ உன்னுடைய பிம்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது மாதிரி இங்க மன அழுக்குகளை நீக்கினால் அந்த அறிவை பிரகாசிப்பதை நான் அனுபவமாக்க முடியும் ஆனா அந்த மன அழுக்கை நம்ம நீக்கிறோமான்னா இல்லவே இல்லை நம்ம நீக்குவதே கிடையாது ஏன்னா மன அழுக்குங்கிறது இங்க என்னன்னா மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான் மன அழுக்குன்னா நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும்னா ஏதோ வெளியிருந்து வந்து ஒட்டிக்கும் போல்றதுக்கு மாதிரி அப்படின்னு நினைச்சுக்க கூடாது தவறான பதிவுகள் மனதிலே நாம் கண்ட விஷயங்களை தப்பு தப்பாக ஏற்றி வைத்துக் கொண்டு மூட நம்பிக்கைகளையும் முட்டாள்தானத்திலையும் சடங்கு சம்பிரதாயத்திலையும் தேவையற்ற சாஸ்திரங்களிலும் சிக்கி கொண்டிருக்கிறோம் அப்ப இதெல்லாம் மனதிற்கு அழுக்கு அப்ப இந்த அழுக்கிலிருந்து நம்ம வெளியே வரணும் இந்த அழுக்குகள் எல்லாம் மனதிலிருந்து நீங்கி இங்க எதுவும் உண்மை இல்லை எதுவும் சத்தியம் இல்லை இதெல்லாம் தோன்றி மறைகின்ற மனோமய கோஷத்திலே நடக்குகின்ற கேம் <Gam> பிளே <-play> ஆனா உண்மை என்ன அந்த அறிவு சுயம்பிரகாச அறிவு ஒன்று மட்டும்தான் இருக்கிறது அது அறியாமல் என்னுடைய மனம் வந்து அழுக்கடைந்து இருக்கிறது என்று புரிந்து அந்த மனதை நான் தூய்மை செய்ய வேண்டும் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் மனமற்ற நிலைங்கிறது என்ன அறியாமையால் நீக்கப்பட வேண்டும் அவ்வளவுதான் மனமற்ற நிலைங்கிறது என்னன்னா நிறைய பேருக்கு இந்த மனமற்ற நிலைங்கிற விஷயத்தை பலத்தையும் புரிய வச்சுட்டேன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க மனமற்ற நிலைங்கிறது ஏதோ ஒண்ணுமே இல்லாம போயிடுறது மனமற்ற நிலை நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா அது எப்படிங்க மனமில்லாம நான் வேலை செய்ய முடியும் மனம் இல்லாம எப்படிங்க செயலாற்ற முடியும்ங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க இங்க மனமற்ற நிலைங்கிறது உரிமைகளற்ற நிலை மனதில ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் புரியாத விஷயங்கள் எல்லாம் இருப்பதாக எவ்வளவு மூட நம்பிக்கை நம்ம இடத்துல ஏற்றி வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறது இல்லையா அதுதான் மனதனுடைய இருமைத்தன்மை அது இருக்கிற வரைக்கும் அங்க மனம் வந்து களங்கமா இருக்குன்னு அர்த்தம் அதுதான் அணுக்கு மனதோடைய அழுக்கு அதுதான் அப்ப இங்க மனம் எப்போ வந்து அந்த கண்ணாடி போல பிரகாசிக்கும் அந்த புகையை மூட்டத்தை நீக்கணும் தொடச்சு எடுக்கணும் கண்ணாடியின் மேல் இருக்கிற களங்கத்தை அகற்ற வேண்டும் அது மாதிரி மனதில் இருக்கக்கூடிய களங்கமாகிய இந்த அறியாமை எண்ணங்களை எல்லாம் நீக்க வேண்டும் அப்ப நீக்கிட்டம்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் தூய்மையான கண்ணாடி இருக்கும் அப்ப அது மாதிரி இங்க தூய்மையான மனம் இருக்கும் அப்ப தூய்மையான மனதிலே அந்த தூய் அறிவு பிரகாசிக்கும் அந்த தூய்மையான கண்ணாடியில என்னுடைய உடல் பிரதிபிம்பிக்கும் பிரகாசமா பிரதிபிம்பிக்கும் அப்ப என்னுடைய உடல் அந்த கண்ணாடியிலே முழுமையாக பிரகாசிக்க வேண்டும் என்றால் கண்ணாடியைத்தான் நான் தூய்மைப்படுத்த வேண்டுமே தவிர என்னை நான் தூய்மைப்படுத்துவதற்கு அவசியமே இல்லை நான் எப்பொழுதும் தூய்மையாகத்தான் இருக்கிறேன் கண்ணாடிதான் கலங்கம் அடைந்திருக்கிறது அது போல சுயம்பிரகாச அறிவாகிய ஆன்மா எப்பொழுதும் கலங்கமற்று பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த ஆன்மாவின் மீது அழுக்கு படிந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டிருப்பது அத்யானம் அறியாமை ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன அந்த ஆன்மாவை மறைக்கின்ற மனதை மனதின் அழுக்குகளை நீக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த ஸ்லோகத்திலே விகாலமாக சுட்டி காட்டுகின்றார் ஸ்லோகத்தோட நிறைவு செய்யறேன் அடுத்தது நாளை வகுப்பில் பதினெட்டாவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம் நன்றி ஓம் தத்ச